வணக்கம் செப்டம்பர் 20 இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆளுநர் நிஜ்மா ஹெப்துல்லா உள்ளிட்ட ஐந்து பேருக்கு சிறந்த நாடாளுமன்றவாதிகளுக்கான விருதினை வழங்கியுள்ளவர் குடியரசுத் தலைவர் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான மோகன் பகன் ரத்னா விருது பிரதீப் சௌதாரி என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது மூன்று மிஷின் சத்யா நிஸ்தா இந்திய ரயில்வே துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது நான்கு சென்னை தரமணியில் ஊட்டச்சத்திற்கான வேளாண் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் வெங்கையா நாயுடு இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவிலுள்ள எந்த கோட்டையை மதில் சுவர்கள் நிறைந்த நகரம் என்றும் அனைத்துலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அங்கீகாரம் பெற்றதாக அறிவிக்கப்பட உள்ளது இரண்டு எதைப்பற்றிய ஆய்வை மேற்கொள்வதற்காக உலகின் அதிவேகமாக சுழலும் கருவியை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் மூன்று கைவினை தொழில்கள் திறனில் சிறப்பு தகுதி பெறுவதற்காக காந்தி மண்டேலா மையம் அமைவதற்கான ஒப்பந்தத்தினை எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி